ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அபர கர்மாக்களை எப்படி செய்யலாம் என்கிறத தர்மசாஸ்திரம் காண்பிக்கும் வழியாக பார்த்துன்னு வரும் அப்படி புத்திரனானவன் அருகில் இல்லை அப்படின்னா அவனுக்கு தகவலை தெரிவிச்சுடணும் புத்திரனுக்கு தகவல் தெரிவிக்கணும் முக்கியகர்த்தா விதேசஸ்தா காலே அகாலே ஸ்ருதோயதி திலவாரி பிரகுர்வீத பிண்டதானம் விவர்ஜயேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது புத்திரன் வெளிநாட்டில் இருக்கான்னா அவனுக்கு விஷயத்தை காதலை போட்டுவிடணும் அதிலிருந்து அவனுக்கும் தீட்டு ஆரம்பமாயிடும் புத்திரன் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் இருக்கிற இடத்துலேயே தினமும் செய்ய வேண்டியதான திலோதகத்தை செய்துண்டே வரணும் பத்து நாளைக்கு பிண்டம் பாக்கி கர்மாக்கள் எல்லாம் கிடையாது உற்றுடணும் திலோதகம் மாத்திரம் செய்துண்டே வரணும் புத்திரன் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த கர்மாவை பொறுப்பெடுத்து கொண்டு செய்கிறவனுக்கு எப்படின்னா அவன் மூன்று நாள் ஆசோச்சியாக இருந்தாலும் கர்மா பண்ணுறதுனாலே பத்து நாள் அவனுக்கு ஆசோச்சமானது வரும் மூன்று நாள் ஆசோச்சம் அப்படின்னா ஏழு தலைமுறை தாண்டி உள்ளவனுக்கு மூன்று நாள் ஆசோச்சம் வரும் அல்லது தாய்மாமா அத்தை இதுபோல் சில சொந்தங்களுக்கு மூன்று நாள் தீட்டு வரும் அந்த மூன்று நாள் தீட்டுக்காரனாக இருந்தாலும் அந்த கர்மாவை செய்யும் பொழுது பத்து நாள் தீட்டு காக்கணும் சாவேச்ச சூத்தகே செய்வ த்ரகாதுதகதாயினகா சவததாகந்த குறியாச்சேத்து தசஷாகாந்தம் பவேத்க்ரியா அப்படின்னு அந்த கர்மாவை ஆரம்பித்து நித்திய விதி செய்துண்டே வரணும் நித்திய விதி செய்யக்கூடியதான இடங்கள் எல்லாம் பூட்டியிருக்கே அப்படின்னா வீட்டிலேயே செய்யலாம் ஒரு தவறும் இல்லை வீட்டிலே செய்யறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா செய்யும்பொழுது வரக்கூடியதான பயத்தை விட செய்யாமல் விடுவதனால் வரக்கூடியதான பயம்தான் பெருசு செய்தால் ஏதோ அந்த பூதம் உட்காண்டிருக்குங்கிற பயத்தோடு போகும் செய்யாமல் வெறும்னாவே இருந்தால் கத்தியோடு காத்துக்கு நம்மை கொள்வதற்கு அப்படிங்கிறது அதுதான் பயன் ஜாஸ்தி ஆகையினாலே ஆற்றுலேயே சிலாஸ்தாபனத்தை செய்து பண்ணணும் கர்மாக்கள் பண்ணுற பொழுது கிரகத்வார குண்டம் அப்படின்னே ஒன்று உண்டு வீட்டு வீட்டு வாசல்லேயே ஒரு குண்டம் வைக்கணும் கிரகத்வார குண்டம்னு பேர் இந்த நாளில் அதெல்லாம் வீடுகளில் செய்து பழக்கம் இல்லாதத்தினாலே எல்லோமே எல்லாமே வெளியிலேயே செய்து பழக்கத்தினாலே நாம் வீடுகளில் செய்யறதுக்கு யோஜனை பண்ணுறோம் ஆனால் கிரகத்வார குண்டம்னே ஒன்று நாம் எங்கே தங்குறோமோ அந்த இடத்து வாசல்லேயே ஒரு குண்டம் வச்சு அங்கே தான் செய்யணும் ஆகையினாலே இந்த இதுபோல் மண்டபங்கள் எல்லாம் பூட்டி கிடக்குன்னா தப்பு வீட்டிலேயே செய்யலாம் கட்டாயம் செய்யணும் அசகோத்ர சகோத்ரோவா எதிஸ்திரீ எதிவா புமான் பிரதமேகனு எக் குறியாது சதசாகம் சமாப்பயேத் அப்படின்னு ஒரே கோத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் பொறுப்பெடுத்து அவனுடைய வீட்டிலே அந்த சிலாஸ்தாபனத்தை பண்ணி செய்யணும் அதே முதல் நாளைக்கு ஒருவர் இரண்டாவது நாளைக்கு இன்னொருவர் அதற்கு மறுநாள் இன்னொருவர் அப்படின்னு செய்யக்கூடாது பிரதமேஹினி யஹ் குறியாத் சதசாஹம் சமாப்பேத் முதல் நாளைக்கு யார் பொறுப்படுத்திக் கொண்டு செய்கிறாரோ அவர்தான் பத்து நாளைக்கும் செய்யணும் செய்து முடிக்கணும் அந்நோத்திரோபியசம்பேதா ததாதியா உதகம் பிண்டதான சதசாஹம் சமாப்பயேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது வேறு கோத்திரமாக இருக்கும் அல்லது தூரத்து சொந்தமாக இருக்கும் அப்படின்னு எந்த நிலையில் இருந்தாலும் பொறுப்பெடுத்து கொண்டு முதல்ல யார் அக்னி பிரதானம் அக்னி பிரதானம் பண்ணுறானோ அதாவது அதாவது முதல் நாள் காரியத்தை யார் செய்கிறானோ அவரே தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொண்டு பத்து நாளைக்கும் செய்துண்டே வரணும் ஜாத்திகள் அருகில் இருக்கணும் அல்லது ஜாத்திகளுக்கு அந் அன்னைக்கு தெரிவிக்கணும் இன்றைய தினம் நித்திய விதி ஆச்சு தெரிவிக்கணும் இதெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது காலமாயிட்டார்னு தெரிஞ்சால் ஜாதிகளும் அங்கு வந்து சேரணும் அங்கே வந்து சேர்ந்து இருக்கணும் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜீவனுக்கு கர்மாக்கள் செய்ய வேண்டியதான பொறுப்பு இந்த நாற்பத்தி பேர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் இந்த நாற்பத்தி பேர்களும் அந்த ஒரு வருஷம் அந்த கர்மாவை அனுசரிக்கிறார் பையன் என்பவன் கர்மாவை செய்தாலும் கூட ஜாதிகள் பக்கத்தில் உள்ள சொந்தங்கள் நம்மைச் சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது ஆகையினாலே தான் சில சூத்திரக்காரர்களுடைய பிரயோகத்திலேயே பார்க்கலாம் அந்த அக்னி பிரதானம் ஆனவுடனே நக்னப்பிரச்சாதனம் அப்படின்னு ஒரு ஸ்ராத்தம் முத முதல்ல செய்யப்படுறது அந்த நக் நக்னஸ்ராத்தம்னா என்னென்னா வஸ்திரம் இல்லாமல் நிற்பவன் அர்த்தம் நக்னஹா அப்படின்னா வேஷ்டி இல்லாமல் நிற்கிறவன் அந்த ஜீவன் உடம்பு தகிச்சு எல்லாமே எரிய ஆரம்பிச்சுட்டது அப்போது துணி இல்லாமல் நிற்கிறது அந்த ஜீவன் அப்படி நிற்க நிற்கிறதுனாலே வெட்கப்பட்டு கொண்டு ஆங்கு இங்கு ஓடி திரியுறுது அதற்காகத்தான் அந்த நக்னஸ்ராத்தம்னு உடனே நாம் அங்கே செய்யறோம் அந்த நக்னஸ்ராத்தம் செய்கிற பொழுது ஜாதிகள் பக்கத்தில் உள்ள சொந்தங்கள் இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் தர்மோதகம் அப்படின்னு ஒன்று செய்யணும் தர்மோதகம்னு பெயர் அதை கட்டாயம் செய்யணும் எதற்காக அப்படின்னா பையன் வாசோதகம் திலோதகம் என்கிறதை செய்ய போகிறான் மற்றவர்களுக்கும் இந்த கர்மாக்கல்லே பொறுப்பு இருக்குது என்பதற்காகத்தான் தர்மோதகம் அப்படின்னு செய்யப்படுறது அப்படி அத்தனை பேர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது என்பதனாலே அன் அன்னிக்கு நித்திய விதி ஆனவுடனே தெரிவிக்கணும் அப்படி செய்து பத்து நாள் காரியத்தை செய்து முடிக்கணும் பிறகு பதினோராவது நாள் அன்னிக்கு ஆத்தியசிராதம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆத்தியஸ்ராத்தம் அசுத்தோபி குறியாதேகாதசேகனி கர்த்துஸ்தாத் சுத்திஹி அசுத்த புனரேவசா அப்படின்னு ஆத்யசிராதம் அப்படின்னு முதல்ல பண்ணக்கூடியதான மாசிக்கம் அதை எப்போ பண்ணணும் அப்படின்னா காலமான உடனேயே செய்யணும் அதை காலமான உடனே அந்த சரீரம் வீட்டில் இருக்கும் பொழுதே ஒரு பிராமணனுக்கு தைலம் எண்ணெய் கொடுத்து அங்க வீட்டிலேயே சமச்சி, அந்த சரீரத்தை தொட்டு கொண்டு அவர் சாப்பிடணும் அதற்கு ஆத்திய மாசிக்கம்னு பெயர் அப்படி செய்து முடிச்ச பிறகு அவருக்கு இரண்டு கிலோ தங்கம் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது சில விஷயங்களில் வரும் அதாவது ஒருவர் காலமானால் அந்த வீட்டில் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயும் அந்த பிராமணருக்கு ஆயுஷ்காலம் தீர்மானமில்லை என்பதனாலேயும் அந்த சிராத சேஷத்தை ஒருவரும் சாப்பிட முடியாது என்பதனாலேயும் மகரிஷிகள் முதல் நாள் முதல்ல செய்ய வேண்டியதான ஆத்திய மாசிக்கத்தை பதினோராவது நாள் அன்னைக்கி செய்யணும் அப்படின்னு காண்பித்து கொடுத்துருக்கா தீட்டு வீட்டில் சாப்பிடக்கூடாது தீட்டுக்காரன் சமைச்ச அன்னத்தை சாப்பிடக்கூடாது என்று இருப்பதனாலே தீட்டு போன பிறகு பதினோராவது நாள் அன்னிக்கு அந்த ஆத்திய மாசிக்கத்தை செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு அதற்கு காலம் பதினோராவது நாள் ஒரு நாள் தானே தவிர அதற்கு பிறகு கிடையாது ஆகையினாலே தான் ஆத்தியசிராத மசுத்தோபி அப்படின்னு சொல்கிற வேறு ஏதாவது தீட்டு வந்துட்டது அவனுக்கு அப்படின்னா அந்த கர்த்தாவுக்கு மாத்திரம் தீட்டு கிடையாது பதினோராவது நாள் பத்தாவது நாள் அன்னிக்கு ராத்திரி இன்னொருவர் காலமாயிட்டாருங்கிற தீட்டு காதில் விழுந்தாலும் கூட பதினோராவது நாளன்னிக்கு அந்த கர்த்தாவுக்கு தீட்டு கிடையாது ஏன்னா இந்த ஆத்திய மாசிக்கம் என்பதற்கு அதுதான் காலம் என்பதனாலே அதற்கு மாற்றுக் காலம் கிடையாது பதினோராவது நாள் அன்னிக்கு அந்த ஆத்திய மாசிக்கத்தை உட்டுட்டால் முதல்லிருந்து திரும்பவும் செய்யும்படியாக வந்துடும் கர்மாவை அப்படிங்கிறதுனாலே தான் கர்த்து தாக்காலிகி சுத்திஹி அசுத்த புனரேவசகா அப்படின்னு காண்பிச்சிருக்கார் பதினோராவது நாள் அன்றைக்கி அந்த ஆத்திய மாசிக்கத்தை செய்துடணும் அந்த ஆத்திய செய்தால் தான் இவன் பத்து நாள் செய்த நித்திய விதி அனைத்துமே முடியருது அப்படி யார் பொறுப்படுத்திருக்காரோ அந்த அளவுக்கு செய்து அதை நிறுத்திக்கணும் அந்த கர்மாவை இந்த ஜாத்திகளுக்கெல்லாம் எப்படி தீட்டு எப்படி ஜாதி தர்ப்பணங்கள் எல்லாம் எப்படி செய்வது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்